அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அற நல்ல செய்யாமை நன்று திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத தீய செயல்களை தன் தன்னு சொன்ன தனக்கு பிறர் மற்றவர் செய்யினும் செய்தாலும் நோ அதனால் உண்டாகும் துன்பத்தினால் நொந்து வருத்தப்பட்டு அறநல்ல அறமல்லாத செயல்களை துன்பம் தந்தவர்களுக்கு செய்யாமை செய்யாமல் இருப்பது நன்று ஒரு மனிதனுக்கு சிறந்த அறமாகும் தனக்கு பிறர் செய்யக்கூடாத திறனற்ற தீமைகளை திறனல்லன்னு சொன்னால் செய்யத்தகாத இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கக்கூடிய தீமைகளை செய்தாலும் செய்தவனுடைய அறியாமைக்கு நொந்துக்கணும் அவன் அறியாமைனால செய்திருக்கிறான் நம்முடைய வினைப்பயன் அவனுடைய முயற்சியாக இருக்கிறது இந்த கர்மத்தினுடைய சக்கரம் இருக்கிறதே அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் நாம் ஒரு துன்பம் அனுபவிக்கணும்னா அதுக்கு இன்னொருத்தனுடைய முயற்சி காரணமாக இருக்கும் அவன் அந்த மாதிரி முயற்சி செய்கிறது அவனுடைய புண்ணிய பாவத்தை பொறுத்து இருக்கு நாம் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் அமையணும் அந்த காரணம் இன்னொரு மனிதனுடைய முயற்சினால் நடக்கிறதுன்னு சொன்னால் அவனுடைய முயற்சிக்கு தகுந்த புண்ணிய பாவம் அவனுக்கு கிடைக்கும் அவன் செய்கிற முயற்சி நம்முடைய புண்ணியபாவத்தினுடைய பலனை கொடுக்கும் இப்படி இந்த கர்மத்தினுடைய வினையினுடைய சுழற்சியை புரிந்து கொள்வது மிக மிக கடினம் ஆகவே செய்தவனுடைய அறியாமை நம்முடைய வினைப்பயன் அதுக்காக நொந்து தமக்கு வந்திருக்கிற கஷ்டத்துக்கு வருத்தப்படக்கூடாது தனக்குற்ற தீமைக்கு வருந்தாமல் அந்த வருத்தத்தினால் தானும் அவனுக்கு எனக்கு நீ துன்பம் கொடுத்தே உனக்கு நான் கொடுக்குறேன்னு செஞ்சிடக்கூடாது ஏன்னா நாம் செய்யக்கூடிய நல்ல செயலுக்கும் தீய செயலுக்கும் கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் வேலை செய்கின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியது மிக முக்கியமானது என்று திருக்குறளை நாம் பார்க்கிறோம் அதனால தான் அரண் வலியுறுத்தல் இதெல்லாம் சொன்னார் பிற இடத்துல சொல்லியிருக்கார் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடுன்னு மற்றொரு இடத்துல சொல்லுவார் திருவள்ளுவர் ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு துன்பம் செய்பவனுக்கு திரும்ப துன்பம் செய்யக்கூடாது நமக்கு இன்பம் கொடுத்தவனுக்கு இன்பம் கொடுக்கிறது வேற விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் துன்பம் தந்தவனுக்கு மீண்டும் திருப்பி நாம் துன்பத்தை உண்டு பண்ணுவது இந்த வினை சுழற்சியிலிருந்து விடுபட முடியாமல் போவதற்கு காரணமாகிவிடும் எனவே தான் திருப்பி தீமையை அவனுக்கு செய்யாமல் பொறுப்பது நல்லது அரணல்ல அப்படிங்கிறது தீமையை குறித்தது அரனுக்கு புறம்பானதுன்னு அர்த்தம் திறனல்ல என்பதுங்கிறது தீமையை செய்யக்கூடாத வழியிலும் செய்தல் அப்படின்னு சொல்லி அதை கொடுமையினுடைய அளவை திறனல்லு சொன்னா அதை செய்யவே கூடாது ஆனாலும் செஞ்சுவிட்டான் அவ்வளவு கொடுமை செஞ்சாலும் அதனால வருந்தினா கூட பரவாயில்ல அந்த வருத்தத்தினால திரும்பி ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை இங்க சொன்னார் அதுதான் அறம்ங்கிற நமக்கு கெடுதல் செய்கிறவனுக்கு நம்ம வருத்தப்பட்டாலும் கெடுதல் செய்யாமல் இருக்கிறது தான் அறம்னு சொன்னார் திறன் அல்லங்கிறதுக்கு மனக்குட வருங்கிற உரையாசிரியர் தகுதி அல்லாதவற்றை தனக்கு பொருந்தாதவற்றை அப்படின்னு அர்த்தம் சொல்றார் பரிதியாருங்கிற உரையாசிரியர் தனக்கு புகழ கொடுக்காத காரியத்தை அப்படின்னு சொல்றார் செய்யணும்னு சொன்னால் அது இலக்கணத்தில் இழிவு சிறப்புமை செய்யவே கூடாது அப்படி இருந்தாலும் அது அது செய்தால் பெரிய இழிவு அப்படிங்கிற கருத்தை கொடுக்கறது ஆகவே இந்த குரலுடைய பொருள் இவ்வளவுதான் அது மாத்திரமில்லை இதற்கு முன்னால் ஒரு குரல் படித்தோம் அதுக்கு ஒரு குரலை கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ்ன்னு படித்தோம் இதுக்கு முதல் குரலில் அதாவது நமக்கு துன்பம் செய்தவர்களுக்கு கொஞ்ச நேரம் தான் சுகம் ஆனால் அதை பொறுத்துக்கிறவனுக்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் புகழ் இருக்கும்னு சொன்னோம் அதுக்கு நல்ல ஒரு மேற்கோள் திருக்குறளே இருக்கு இருநூத்தி முப்பத்தி ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் இந்த புகழ் இந்த உலகத்தில் நிலைச்சு நிற்கும்னு புகழ் அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் திற நல்ல தற்பிறர் செய்யணும் நோ நொந்து நல்ல செய்யாமை நன்று அனைவருக்கும்